வணக்கம் நச்சினையன் ஆயிரத்தி இருநூற்றி எட்டாவது செய்தி சபை செப்டம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் மேகதாதுவில் எக்காரணம் கொண்டும் அணை கட்டக்கூடாது என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழக அரசு பதில் தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள இரு முக்கிய சாலைகளுக்கும் காரைக்கால் பட்ட மேற்படிப்பு மையத்திற்கும் கருணாநிதியின் பெயரை சூட்ட புதுச்சேரி அமைச்சரவை முடிவு செய்துள்ளதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் அளிக்கும் வாக்குறுதிகளை மீறி அதிகாரிகள் செயல்படுவதாகவும் வழக்கறிஞர்கள் அளிக்கும் வாக்குறுதிகள் மீறப்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் மொத்தமாக எட்டு வழி சாலை திட்டத்துக்கே தடை விதிக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது திமுக தலைவர் பதவியை ஸ்டாலின் அழகிரிக்கு கொடுத்தால் தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் குடும்ப நலத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் முன்னிலையில் தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துடன் மத்திய அரசின் பிரதான் மி ஜய யோ திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்த ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது மத்திய அரசின் யூ பி எஸ் சி ஹேக்கர்கள் அதில் தோரிமான் காற்றுனை பதிவிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற கோரமான பேருந்து விபத்தில் இரண்டு கர்ப்பிணிகள் உட்பட நாற்பத்தி பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசாவைச் சேர்ந்த பிரதாப் சந்த் கண்ட்வால் எனும் போக்குவரத்து காவலர் தனது நடன அசைவுகளால் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது முன்னாள் அமைச்சர் ஒருவர் தொடர்பான வழக்கில் வாட்ஸ்அப் கால் மூலமாக விசாரணை நடத்தி குற்றப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அறிக்கை கோரியுள்ளது பெட்ரோல் மீதான வேட் வரியில் ஒரு ரூபாய் குறைப்பதாக மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் இந்தியாவில் தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்யப் போவதாக நினைக்கும் பாஜகவின் பகல் கனவு பலிக்காது ஏனென்றால் இந்தியா வடகொரியா போன்றது இல்லை என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது கேரள மாநிலத்தில் வெள்ளம் ஏற்பட்டதற்கு பெரும் மழைதான் காரணம் முல்லை பெரியார் அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரி என்று மத்திய நீர் ஆணையம் தெரிவித்துள்ளது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ஏழு பேரையும் விடுதலை செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சமூக நல பணியாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ஊக்கத்தொகை வரும் அக்டோபர் மாதம் முதல் உயர்த்தப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் என்ற அருங்காட்சியகம் பெர்லினில் உடலினுள் போதிய திரவங்கள் வைக்கப்பட்டு முறையாக மனித உடல்களை பார்வைக்கு வைக்கலாம் என்ற அறிவுறுத்தலோடு அருங்காட்சியகத்தை மீண்டும் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சீனாவில் பத்தாயிரம் தியேட்டர்களில் மெர்சல் படத்தை வெளியிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீதான அந்நாட்டு ராணுவத்தினரின் வன்முறை தாக்குதல்களை வெளியுலகுக்கு கொண்டு வந்த இரண்டு பத்திரிகையாளர்களுக்கு சிறை தண்டனை விதித்த விவகாரத்தில் அந்நாட்டு தலைவர் ஆங் சான் சூச்சி தொடர்ந்து மவுனம் காத்து வருவது சர்வதேச அளவில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது வரும் பதினாறாம் தேதி இலங்கையில் எம்ஜிஆர் பிறந்த ஊரான கண்டியில் அவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் ஐநூத்தி ஒன்பது புள்ளிகள் குறைந்து கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எழுபத்தி இரண்டு புள்ளி ஆறு நான்காக உள்ளது இந்தியாவில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து வீதமும் டீசல் விலை ரூபாய் ஐம்பது வீதமும் விற்பனை செய்ய முடியும் ஆனால் அதற்கு நாம் பயோ எரிபொருள் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் பெட்ரோல் விலை இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவில் லிட்டருக்கு ரூபாய் தொன்னூறை தொட்டுள்ளது ஹேக்வே கேபிள் மற்றும் டேட்டா காம் நிறுவனம் வேகத்தில் புதிய மிஷ் வைஃபை தொழில்நுட்பத்துடன் பிராட்பேண்ட் இணைய சேவையை சென்னையில் அறிமுகம் செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் கே எல் ராகுல் இதே இங்கிலாந்துக்கு எதிராகத்தான் இந்திய டெஸ்ட் வரலாற்றில் முதல் சதத்தை இதே செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அன்று பஞ்சாப் வீரர் லாலா அமர்நாத் அடித்துள்ளார் வெளிநாடுகளில் மோசமாக விளையாடுவதற்கு ஐ தான் காரணம் என்று முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என இந்தியாவுடனான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்த குக் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் மூன்று டி போட்டிகள் அடுத்த மாதம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெறுகிறது இதில் டெஸ்ட் தொடர் அக்டோபர் ஏழாம் தேதி துபாயில் தொடங்குகிறது நாற்பத்தி தேசிய சீனியர் வலுத்தூக்குதல் சாம்பியன் போட்டியில் தமிழக அணிக்கு இரண்டு வெண்கலப்பதக்கம் கிடைத்துள்ளது கிராமப்புற படங்களுக்கு எளிதாக இருக்கும் என்று பலரும் நினைக்கிறார்கள் திருவிழா அனுபவத்தை மழையை இழுப்பதற்கு சமம் என்று சீமராஜா படத்தின் கலை இயக்குநர் முத்துராஜ் கூறியுள்ளார் கயல் ஆனந்தி தற்போது பரியேறும் பெருமாள் படத்தில் தனது சொந்த குரலில் டப்பிங் பேசியுள்ளார் சர்க்கார் மற்றும் பேட்டா பட நிகழ்ச்சிகளை ஒரே சமயத்தில் நடத்தி ரஜினி மற்றும் விஜயை ஒரே மேடையில் பங்கேற்க வைக்க சன் பிக்சர் திட்டமிட்டு வருகிறது கடைசி வரைக்கும் காமெடியாகத்தான் நடிப்பேன் ஹீரோவாக நடிக்க மாட்டேன் என நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபுள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்